அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கடிது ஓச்சி மெல்ல எரிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் கடிது ஓச்சி மெல்ல எரிக இப்படி பிரித்து பார்க்கணும் இது ஒருவன் தவறு செய்கிறான் என்று வைத்துக்கொண்டால் அவனுடைய தவருக்கு தகுந்தவாறு தண்டிக்கிற போது அந்த தண்டனையை முதல்ல பெருசு மாதிரி காமிக்கணும் அப்புறம் அதை சின்னதாக பண்ணணும் பெரிய அளவில் பயமுறுத்தணும் ஆனால் தண்டனையை பெருசாக கொடுக்கக்கூடாது தண்டனை பெருசாக கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தண்டனையை குறைச்சா பண்ணினா அப்படிப்பட்ட அரசன்கிட்ட செல்வம் நிலைத்திருக்குங்கிற நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர் நீண்ட காலம் செல்வமும் இன்பமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற அரசன் பெரிசா சொல்லி சின்னதாக பண்ணணும் தண்டனை மற்றொரு உரையாசிரியர் சொல்கிறார் நீண்டகாலம் வளர்ச்சி நீங்காமல் செல்வம் நிலைத்திருக்க எண்ணுகின்றவர் குற்றம் செய்தவரை கடுமையாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் விசாரணையை கடுமையாக பண்ணணும் தண்டனையை குறைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குறார் தண்டனை கொடுக்கறது எதுக்காக தப்பு பண்ணினவன் மீண்டும் தவறு செய்யாமல் இருக்கிறதுக்காக மற்ற ஜனங்களும் அந்த மாதிரி தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு தான் தண்டனை கொடுக்கறது ஆகையினால கடுமையான விசாரணை மூலம் இந்த விசாரணையிலேயே குற்றவாளியினுடைய மனசு ஓரளவுக்கு பக்குவப்பட்டு திருந்திறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது மேலும் குறைவான தண்டனை அளிக்கிறதுனால தப்பு பண்ணினா தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற பயம் ஜனங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் தண்டனையை பெருசாக கொடுத்துடக்கூடாது எப்படி இருந்தாலும் தண்டனை உண்டுங்கிறது ஜனங்களுக்கு தெரியணும் நீதியை காப்பாற்றுறதுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படணும் தண்டனை இப்படி கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தி எளிமையான தண்டனை கொடுத்தா தான் புரியும் நீதியை காப்பாற்றுறதுக்காகத்தான் தண்டனை கொடுக்குறாங்கங்கிற எண்ணம் எல்லாேருக்கும் ஏற்படும் தவறுகள்லாம் நிகழாது ஆகையினால கடிது ஓச்சி மெல்ல எரிக அப்படின்னு சொன்னார் தண்டனை அடைந்த குற்றவாளியும் கூட அவன் நினைத்த அளவு குற்றத்திற்கேற்ப தண்டனை அடையாததால் அவனும் அரசனை பாராட்டுவான் என்பதாம் பெருசாக கொடுத்துருவானோன்னு நினச்சேன் ஆனால் குறைச்சி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி அரசனை பாராட்டுவான் அப்படிங்கிறார் கடிதுங்கிற சொல் கடுமையை குறிக்கிறது ஓச்சி என்றால் ஓங்கின்னு அர்த்தம் உயரத் தூக்கி என்று பொருள் செங்கோல் செலுத்த கூடிய அரசன் ஆட்சி புரியும் பொழுது தவறு செய்தவர்கள் இன்றோடு இவர் தொலைந்தார் என்று பிறர் கருதும்படி கடுமையாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி பிறகு மென்மையாக முடிக்க வேண்டும் இதுவே கடித ஓச்சி மெல்ல எறிக என்பதனுடைய பொருள் பெற்ற பிள்ளைகள் குற்றம் செய்தால் பிதா அவர்களை கண்டித்து அடக்குவார் அவ்வாறு தண்டிப்பது அவர்கள் உள்ளம் திருந்தி நல்லவராய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அரசனுக்கும் மக்களிடத்தில் அத்தகைய மனோபாவம் இருக்க வேண்டும் குடிகள் குற்றம் செய்தால் அரசன் அவர்களை தண்டிப்பான் அந்த தண்டனையுள் அன்பும் ஆதரவும் கலந்திருக்க வேண்டும் அது திருந்துவதற்கு மனம் மாறி அமைவதற்கு நிச்சயம் உதவி புரியும் மேற்கோளாக சில பாடல்களை பார்க்கலாம் இந்த குரட்பாவின் பொருள் பொதிந்த பாடல் ஒன்று மெஞ்ஞான விளக்கம் என்ற நூலில் காணப்படுகிறது அடிதாக்க கையேற்பார் ஏனும் அவர் குற்றம் உணர்ந்து செய்துரு கருமம் பழுதுபடாது இயற்றுவதே பலமாய்க் கொண்டு கடிதுவோச்சி மெல்லனப் பூப்போலெறியும் தன்மையர்க்கு எக்காலும் குன்றா நெடிது ஆக்கம் தரும் இகுதியாம் நிகழ்த்தியதுவும் மிடத்தில் வைத்த நேயத்து என்றார் இதில் கடிது ஓச்சி மெல்லன பூப்போல் அப்படிங்கிற இந்த வரிகள் நெடிது ஆக்கம் தரும் இந்த சொற்கள் எல்லாம் இந்த குரட்பாவிலிருந்தே எடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் பரதனிடம் ஸ்ரீராமர் இப்படி கேட்குறார் அந்த ஸ்லோகத்தை படிச்சு அர்த்தம் சொல்கிறேன் கச்சின்னோக்ரேண தண்டேன பிருஷமுத்வேஜித்த பிரஜம் ராஷ்ட்ரம் தவானுஜானந்தி மந்திரிணஹ் கைகேயி சுத கைகேயினுடைய புதல்வனே உன்னுடைய மந்திரிகளுடைய அளவுக்கதிகமான தண்டனைகளால் மக்கள் கொதித்தெழும் வண்ணம் நடைபெறாமல் இருக்குமாறு பார்த்து கொள்கிறாயா அதிகமாக தண்டனை கொடுப்பதற்கு அனுமதிக்காமல் இருக்கிறாயா என்று அர்த்தம் இப்படி பரதன்கிட்ட ராஜதர்மத்தை பற்றி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கேட்பதாக அமைந்திருக்கிறது ஒன்று இரண்டு குறைபாக்களில் மக்களும் அதிகாரிகளும் தானும் அச்சப்படும் செயல்களை செய்யாமல் இருப்பதனுடைய இலக்கணத்தை உணர்த்தி அருளின இனி பதவரை பார்க்கலாம் ஆக்கம் செல்வம் நெடிது நீண்ட காலம் நீங்காமை தம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுபவர் விருப்பப்படுபவர் கடிது ஓச்சி அதிகமாக தண்டிப்பது போல் காண்பித்து மெல்ல எறிக குறைவாக தண்டிக்க வேண்டும் செல்வம் நீண்ட காலம் தம்மை விட்டு விலகாமல் இருக்க விருப்பப்படுபவர் அதிகமாக தண்டிப்பது போல் காண்பித்து குறைவாக தண்டிக்க வேண்டும் கடிது ஓச்சி மெல்ல எறிக நெடிது ஆக்கம் நீங்காமை வேண்டுபவர்